ஒரு கூட்டாரின் அருகே சென்றார்கள் அவர்களின் முன்னே பொறித்து ஆட்டு இறைச்சி இருந்தது அவர்கள் அபு ஹுரேரா ரவி அல்லாஹும் அவர்களை அவ்விரைச்சியை உண்ண அடைத்தார்கள் ஆனால் சாப்பிடுவதற்கு மறுத்துவிட்ட அபு ஹுரேரார் தொழில் கோதுமையினால் கூட வயிறு நிரம்பாமல் தான் நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் அவ்வாறு இருக்க நான் எவ்வாறு பொறித்த இறைச்சியை உண்பேன் என அவர்கள் தங்கள் உள்ளத்தின் உணர்வுகளை எடுத்துரைத்தார்கள் புகாரி ஐந்து நபி அவர்கள் மீது நபி தோடர்கள் வைத்திருந்த தூய அன்பிற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு